ஓ தத்து சரப்பிரமணே நமக ஓ தத்து சத் பரப்பிரம்ம குருவே நமக ஆணை முகன் ஆறு முகன் நம்பிகை பொன்னம் வளவன் ஞான குரு பாணியை உருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே திருச்சிற்றம்பழம் சென்ற வகுப்பில் நானாஜீவாத கட்டளை நூல் ஆரம்பித்தோம் அதற்கு முதன்பா முன்பாக அனுபந்த சதுட்டயம் என்று நான்கு இருந்தது அதற்கு உதாரணத்தை நாம் பார்த்தோம் அந்த அனுபந்த சதுரயத்தை வேதாந்தத்தில் உள்ளது அதை நாம் பார்க்கலாம் எதை அறிந்தால் மும்மூச்சுவுக்கு அதாவது மோட்சத்தை அடைய ஆசை உள்ளவர்களுக்கு நூலிடத்து சம்பந்தம் உண்டாக்குமோ அதனை அனுபந்தம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது எதை தெரிந்து கொண்டால் நூல் சாஸ்திரத்தில் சம்பந்தம் அதில் ஈடுபாடு வருமோ அதற்கு அனுபந்தம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சதுட்டயம் என்றால் நான்கு என்று அர்த்தம் அனுபந்த சதுட்டயம் என்பது அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் என்று நான்கு இருக்கிறது என்று நம்ம சென்ற வகுப்புலையும் பார்த்தோம் வேதாந்தத்துக்கு அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் இந்த நான்கையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் இந்த அனுபந்தத்தை தெரிந்து கொண்டாத்த சாஸ்திரத்தை நம்ம அதில் ஈடுபாடு வரும் அதில் தெரிஞ்சுக்கிறணும் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஈடுபாடு வருவதற்காகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ முதல்ல அதிகாரி சம்பந்தம் விஷயம் பையனு நான்கு இருக்குது அதிகாரியை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அதிகாரித்துவம் வேணும் அதான் அதிகாரித்துவம்னா தகுதி வேணும்னு அர்த்தம் அதாவது இப்போ எல்கேஜிலே சேர்க்கும்போது அதுக்கு தகுதி இருக்குது தேவைப்படுது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு பள்ளிக்கு சேர்க்கிறதுக்காக தகுதி பார்க்குறாங்க அதே அதிகாரித்துவம் அதே மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு தகுதி அதுக்கும் இந்த அதிகாரித்துவம் இருந்தாத்தே அது அதுக்கு சேர்க்குறாங்க அதே போல வேதாந்தத்துக்கு அதிகாரத்துவம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதிகாரிக்கு முதல் லட்சணம் சொல்ற மலதோசம் விட்சேபதோஷமும் இல்லாமல் ஆபரண தோஷம் மட்டும் உடையவரும் நான்கு சாதனங்களை உடையவரும் இந்த நூலுக்கு அதிகாரி ஆவார் மலதோசம் விட்சேபதோஷம் இல்லாமல் ஆபரண தோஷம் மட்டும் உடையவன் நான்கு சாதனங்களையும் உடையவரே இந்த நூலுக்கு அதிகாரி ஆவார் நம்ம விளக்கம் பார்க்கலாம் மலதோஷம் விஷேபதோஷம் ஆபரண தோஷம்னு மூன்று தோஷங்கள் இருக்கிறது அதில் மலதோசம் விட்சேபதோஷம் இருக்கக்கூடாது ஆவரண தோஷம் மட்டும் இருக்கலாம் இந்த நான்கு சாதனங்களை உடையவராகவும் இருக்க வேண்டும் அவர் தான் இந்த வேதாந்தத்தை கேட்பதற்கு படிப்பதற்கு அதிகாரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரி மலதோஷம்னா என்ன என்று பார்க்கலாம் மலதோஷம்னா பாவம் பாவதோஷம்னு பேர் அதாவது நம்மளுடைய உடம்பில் அந்த கரணம் இருக்குது அந்த கரணம்னா மனசுன்னு சொல்கிறது அந்த கரணம் அப்படின்னா மனசுன்னு பெரிய இந்த அந்த கரணத்தில் மூன்று தோஷங்கள் இருக்கின்றன மனதோஷம் விஷேப தோஷம் என்று இந்த அந்த கரணத்தில் அதாவது மனசில் இருக்கிறது அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறோம் அது மலதோஷம்னா என்னான்னு நம்ம பார்க்கலாம் அதாவது பாவதோஷம் நம்ம செய்த பாவங்கள்லாம் அந்த அந்த கர்ணத்தில் அடங்கி இருக்கிறது இதுக்கு பாவதோஷம்னு பேர் அதாவது மனது வாக்கு காயங்களினால் தீய வழிகளில் செல்லுதல் அதாவது மனசு இந்த வாக்கு பேசுகிறது காயம் உடம்பு இந்த மூணு நாளில் நம்ம செயல்புரிகிறோம் மனம் வாக்கு காயமுன்னு சொல்கிறது இந்த மனசுனால் நினைக்கிறதும் வாயினால் பேசுகிறதும் உடம்புனால் செயல்புரிகிறதும் இதுக்கு செயல்னு பேர் கர்மம்னு பேர் இந்த மூணுமே வந்து தீய வழியில செல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க மனசனால அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறது வாக்குனால அடுத்தவனை திட்டுறது உடம்புனால அடுத்தவனை ஹிம்சப்படுத்துறது அடுத்த உயிரினங்களை ஹிம்சப்படுத்துறது இதுகெல்லாம் வந்து தீய வழிகள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா மலதோஷம் இருக்குன்னு அர்த்தம் தர்மமான நல்ல வழியில் ஒழுக்கத்தோடு வாழ விடாது மலதோசம் இருக்குன்னு வச்சுக்கிருவோம் நம்ம தர்மமா வாழ விடாது நல்ல வழியில ஒழுக்கத்தோடு வாழ விடாது இது இந்த மலதோசமானது அதெல்லாம் செய்யுது ஒழுக்கமற்ற கீழான மக்களிடம் சேர்ப்பிப்பது ஒழுக்கம் இல்லாத கீழான மக்களிடத்துல நம்மளை ஒட்டி சேர்க்கணும் நல்லோர் பெரியோர் சான்றோர் இவர்களிடம் உறவு வைத்து கொள்ளாமல் தடுப்பது இது நம்மள தோசம் சான்றோர்கள் நல்லோர் பெரியோர் சான்றோர் இவர்களிடம் உறவு வைத்து கொள்ளாமல் தடுத்துக்கிறோம் அங்கே போகிறோம்னா சத்து சங்கத்துக்கு சாதக்கள் இடத்துல போகிறோம்னா அதெல்லாம் தடுப்பு வந்துடும் தடைகள் வரும் நல்லதை கடைபிடிக்க தடை உண்டாக்குவது நல்லது செய்யலாம்னா தடை உண்டாகும் தீய வழியில் செல்ல தடையில்லாமல் இருக்கிறது நம்ம கெடுதல் பண்ணணும்னா தடையில்லாமல் அதுக்கு வரும் எப்போதும் உலக விஷயத்தையே நினைப்பது எப்போ பார்த்தாலும் உலக விஷயம் இவை போன்றவை பாவதோஷத்தால் வருவதாகும் இதெல்லாம் பாவதோஷத்தினால வரக்கூடியது இதுகெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு பாவதோஷம் மலதோஷம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனதோசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த மனதோஷத்தை போக்குவரத்துக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கலாம் மனதோஷத்தை போக்குவதற்கு வழி உபாயம் வேதத்தில் சொல்லப்பட்ட விதிகர்மங்களை அதாவது செய்ய தகுந்த கர்மங்களை நிஷ்காமமாக செய்தல் எல்லா ஜீவரிடத்திலையும் அன்பு செலுத்துதல் ஈஸ்வரன் நாம உச்சாரணை அதாவது உச்சரித்தல் இவைகளால் மலதோஷ நிவர்த்தியாகும் பாவதோஷம் போங்க போவதற்கு மூன்று உபாயங்கள் சொல்லியிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட விதிகர்மங்கள் விதிகர்மங்கள்லாம் செய்யக்கூடிய செயல்கள் அதை செய்யணும் செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாது பொய் கல் காமம் பொய் கொலை களவு இந்த மாதிரியான அந்த தீய செயல்களை செய்யக்கூடாது நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அதுதான் விதி கர்மங்கள்னு பேர் இது செய்யறதோடு மட்டுமில்லாமல் இல்லை பலனை எதிர்பார்க்காமல் நிஷ்காமமாக செய்தல் நம்ம கடமையை சீரோ எந்த எவ்வளவு பலன் வந்தாலும் அதை ஏற்றுக்கிறனோ அதுக்கு தான் பேர் இதனால் நமக்கு மலதோஷம் போகும் பலனை எதிர்பார்க்காம கர்மாவை சீரும் கர்மா பலனை எது வந்தாலும் லாபம் நட்டம் எது வந்தாலும் ஏற்றுக்கிறது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது சந்தோஷமா ஏற்றுக்கறது இதுக்குத்தான் நிஷ்காம கர்மம்னு பேரு அப்படி செய்தா மலதோஷம் நீங்கும் எல்லா ஜீவரிடத்துலயும் அன்பு செலுத்துறது எல்லா ஜீவராசி அன்பு செலுத்தினாலும் இந்த மலதோஷம் போகும் ஒன்று ஜெயவான எல்லா உயிரிடத்துலயும் பகைவன் நண்பன் வேண்டியவர் வேண்டாதவர் எல்லா பிராணிகள் அத்தனை உயிரிழத்துலையும் அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பாவதோஷமெல்லாம் போகும் இது ஒரு உபாயம் அதுக்கடுத்து ஈஸ்வரனுடைய நாமத்தை நம்ம ஜபம் பண்ணுறது ஈஸ்வரனை நாமம் உச்சாரணம்னு சொல்கிறது நினைக்கிறது வாக்குனால் சொல்றது வாக்குனால அதிக சத்தமாக சொல்கிறது இதுகெல்லாம் உச்சாரணம்னு பேர் அதிகமாக சத்தமாக சொல்கிறத காட்டிலையும் இறைவனுடைய நாமத்தை மெல்ல சொல்கிறதுக்கு பவர் கூடுதலு மனசனால் இறைவனுடைய நாமத்தை நினைக்கிறதுக்கு இன்னும் மன ஒருமைப்பாடோடு இறைவனுடைய நாமத்தை நினைக்கிறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு இன்னும் அதிக பலனுண்டு இப்படி நம்ம இறைவனுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணோம்னா மலதோசம் நீங்கும் மூன்று உபாயம் சொல்லப்பட்டிருக்கிறது கடமையை கர்மாவை பலனை எதிர்பார்க்காம நிஷ்காமமாக செய்தல் ஒன்று ரெண்டாவது எல்லா உயிரிடத்திலையும் அன்பு செலுத்துதல் ரெண்டு ஈஸ்வரனுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாயான்னு சொல்கிறோம் நமோ நாராயணாயணம் சொல்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம படித்ததவோ கே குரு மூலமாக கேட்டதவோ ஜபம்ன்றதுக்கு இதுக்கு ஈஸ்வரனாம உச்சாரணம்னு பேர் இதுகளால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ணத்தில் அதாவது மனசில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகும் அப்படிங்கிறது கருத்து இதுக்கடுத்து மனதோஷம் நீங்குவதற்கு உபாயத்தை பார்த்தோம் அப்புறம் நிச்சேபோஷம்னா என்ன அது நீங்குவதற்கு உபாயம் என்னான்னு நம்ம பார்க்கலாம் விட்சேபதோஷம்னா மன சஞ்சலத்தன்மையில இருக்கிறது மன அலைந்து கொண்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் மனசு அலைந்து கொண்டே இருக்கிறதுக்கு விட்சேபதோஷம்னு பேர் இப்போ நம்ம சிரவணம் பண்ணுறோம் அதாவது வேதாந்தத்தை கேட்குறோம் இல்லைன்னா படிக்கிறோம் இல்லைன்னா நாமஜபம் பண்ணுறோம் ஏதாவது ஒன்று பண்ணும்போது மனசு ஒரு நிலைமை படாது அதை அலைந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு அதுக்கு தியானம் பண்ணுறோம்னு வச்சுக்கிருவோம் ஜபம் பண்ணுறோம் அதாவது ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறோம் அந்த காரியம் பண்ணும்போது அந்த காரியத்தில் மட்டும் மனசு இல்லாமல் மனசு எங்கேயோ இருக்குன்னு நம்ம வாடுக்கு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாறி மாறி சிந்திக்கிறதுக்குத்தேன் விட்சேபதோஷம்னு பேர் மன சஞ்சலத்தன்மையில் இருக்குன்னு அர்த்தம் மன அலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இந்த உச்சேபதோஷத்தை நீங்குவதற்கு உபாயம்னு சொல்கிற அதாவது மகாவாக்கிய தியானம் அதாவது மகாவாக்கியத்தை குரு மூலமாக கேட்ட பிறகுதான் தியானம் பண்ண முடியும் கேட்காதவர்களுக்கு அந்த ஈஸ்வரனாம உச்சாரணம்னு மொதல் பார்த்தமே அந்த ஈஸ்வரனாம உச்சாரணமே அந்த மலதோஷத்தையும் போக்கும் உச்சேபதோஷத்தையும் போக்கும் ரெண்டையும் போக்கக்கூடிய சக்தி அந்த வலிமை பழம் அந்த ஈஸ்வர நாம உச்சாரணத்துக்கு இருக்கிறது இப்போ மலதோஷம் விச்சேபதோஷம் போவதற்கு ஒரே பாயம் ஈஸ்வரனுடைய நாமத்தை ஜெபம் பண்ணுறது இப்படிங்கிறது கருத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் இது எதுக்கு பார்க்கறோம் அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தோம் மலதோஷம் விஷேப தோஷம் இல்லாதவனும் அப்புறம் ஆபரண தோஷம் உள்ளவன் ஆபரண தோஷம் இருக்கத்தையும் செய்யும் சரி ஆபரண தோஷம்னா என்னான்னு பார்க்கலாம் நான் வந்து ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத அறிய விட்டாமல் மறைத்து இருக்கிறது எதுவோ அதுக்கு ஆபரண தோஷம்னு பேரு நான் வந்து ஆத்மா நான் வந்து பிரம்மம் நான் சச்சிதானந்த சுரூபம் அப்படிங்கிற மறைத்து இருக்கக்கூடிய சக்தி இருக்கே அதுக்கு ஆபரணம்னு பேரு அப்ப இந்த ஆபரண தோஷம் இருக்கலாம் ஏன்னு கேட்டா அந்த ரெண்டும் போய் மல போய் ஆரணம் மட்டும் இருக்கத்தையும் செய்யும் அது குரு விட்டு அதோட போகின்றான் சீடன் சரி ஆவரண தோஷத்தை நீங்குவதற்கு உபாயம் என்னான்னு கேட்டா திட அபரோட்ச ஞானம் வந்தால்தான் ஆபரண நீங்கும் திட அபரோட்ச ஞானம் வந்தால் அவ நீங்கும் இதெல்லாம் என்னங்கிறது விரிவாக பின்னாடி நம்ம பார்க்கலாம் திட அபரோட்ச வரண நீங்கும் அப்பட்சேபம் நீங்கி ஆவரணம் மட்டும் உடையவராகவும் நான்கு சாதனங்களை உடையவராகவும் இருப்பவர் எவரோ அவரே ஆத்ம ஞானத்துக்கு அதிகாரி ஆவார் அப்படிங்கறத முன்னாடியும் பார்த்தோம் இப்பயும் பார்க்கறோம் சரி மலம் உேபம் ஆவரணத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் அப்போ இந்த அதிகாரின்னு சொல்கிறோமே அதிகாரியில இந்த நான்கு சாதனங்களை சொல்கிறாரு அதிகாரியில் நான்கு சாதனங்களே உடையவராகவும் இருக்கணும் அந்த நான்கு சாதனங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதில் அதில் மட்டும் முதல்ல விவேகம் வைராக்கியம் ரெண்டு மூணு சமாதி சட்ட சம்பத்து நான்கு மும்மூட்சித்துவம் இதுதான் சாதன சதுட்டியம்னு சொல்றது நான்கு சாதனங்கள் ஞானத்துக்கு அடைவதற்கு நான்கு சாதனங்கள் விவேகம் வைராக்கியம் சமாதி சட்ட சம்பத்து உம்மூட்சித்துவம் மொதல் பார்த்தது அனுபந்த சதுட்டயம் அதிகாரி விஷயம் சம்பந்தம் பயன் அப்படின்னு சொல்லி நான்கு பார்த்தோம் அந்த இதில் அதிகாரிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் மல உட்சேபம் இல்லாதவனும் ஆபரணம் மட்டும் உடையவரும் நான்கு சாதனங்களை உடையவரும் அவன் அதிகாரின்னு பார்க்குறோம் அந்த அதிகாரியினுடைய இதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த அதிகாரிக்கு நான்கு சாதனங்கள் உடையணும்னு கே உடையவராக இருக்கணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான்கு சாதனங்கள் விவேகம் வைராக்கியம் சமாதி சர்க்க சம்பத்து மும்மோச்சித்துவம் சரி அந்த விவேகம்னா என்ன அப்படிங்கிறது விளக்கமாக நம்ம பார்க்கலாம் வேறுபரித்து அறியும் அறிவே விவேகம் எனப்படும் வேறுபுரித்து சொல்லுவாங்க பகுத்தறிவுன்னு வேற சொல்லிக்கிறாங்க வேறுபுரித்து அறியும் அறிவே விவேகம் எனப்படும் அந்த பகுத்தறிவுங்கிறது வேற இங்கே பகுத்தறிவுங்கிறது வேற அன்னப்பறவையானது பாலில் கலந்துள்ள நீரை விட்டு விட்டு பாலை மட்டும் குடிப்பது போலும் அன்னப்பறவையில் பாலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்னு வச்சுருவான் அன்னப்பறவையானது என்ன செய்யும் நீரை விட்டுட்டு பால் மட்டும் குடிச்சிடும் அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அதுக்கு அந்த திறமை இருக்குது ஆண்டவன் கொடுத்துருக்குறேன் அதுக்கு தான் அன்னப்பறவை பேர் நம்மளால தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தண்ணி அப்படியே இருக்க பால் மட்டும் குடிச்சிடும் அது அன்னப்பறவை அந்த மாதிரி பகுத்து அப்புறம் நெல் கலந்துள்ள கல்லை விட்டு விட்டு நெல்லும் கல் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்குன்னு வச்சுக்கிருவோம் அப்போ கல்லை விட்டு விட்டு நெல்லை மட்டும் மனிதர்கள் பிரித்து எடுப்பது போல் ஏதோ நெல்லை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க அதை போல பிரித்து எடு இதுக்குத்தேன் விவேகம்னு பேர் அதை போல ஆத்மா எது அனாத்மா எது என்று வேறு பிரித்து அறிதல் விவேகம் எனப்படும் ஆத்மானா எது அனாத்மானா எது என்று வேறு பிரித்து அறிதல் விவேகம் எனப்படும் இந்த வேறு பிரித்து அறிதல் விவேகமானது வேதாந்த சிரவணம் செய்வதற்கு முன்பு லேசாக மனதில் தோன்றோம் கொஞ்சம் லேச மனசில் வந்து நமக்கு தோணும் இது ஆத்மானா என்ன அனாத்மானால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் லேசாக வேதாந்தத்தை கேட்குறதுக்கு முதலே தோணும் என்னப்பா புறாமே அப்புறம் அநித்தியமாக இருக்குது அப்புறம் அழியக்கூடியதாக இருக்குது நித்தியமான பொருள் ஒன்று இருக்குமோ அப்படின்னு லேசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புத்திக்கு வர்றதுக்குத்தான் விவேகம்னு பேர் அது லேசாக தோன்றும் எப்போ வேதாந்தத்தை கேட்கறதுக்கு முதல்லையே நமக்கு தோன்றும் அதாவது உலகம் தேகம் எல்லாமே அழியக்கூடியதை பிரத்தியட்சமாக கண்கூடாகவும் அழியாத பொருள் ஒன்று ஒன்று இருக்கிறது என்பதை மனதில் பரோட்சமாக அதாவது கேள்வி மாத்திரமாக தோன்றுகிறது அதாவது உலகம் இந்த சரீரம் இந்த தேகம் எல்லாமே ஒரு எல்லாம் அழியக்கூடியதாக இருக்கிறது அழியாத பொருள் ஒன்று இருக்குது ஏதோ பரம்பொருள் ஒரு ஒரு ஈஸ்வரன் ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம லேசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பரோட்சமாக ஏதோ ஒரு கேட்டவாகல இருக்கு பரோட்சம்னா கேள்வியான் கேள்வின்னு அர்த்தம் வெளிக்க கேள்வி மாத்திரமா இருக்குது கண் கூடாக பார்க்கலை கண்கூடாக பார்க்குறதுக்கு அபரோட்சம்னு பேர் காதில் சும்மா கேட்டதுக்கு பேர் பரோட்சம்னு பேர் அந்த மாதிரி பரோட்சமாக நமக்கு தெரியுது உலகம்லாம் அழியக்கூடியதாக இருக்குது எல்லாம் மாறக்கூடியதாக அடுத்த சரீரம் அழியுதுன்னா நம்ம சரீரம் அழியும் அப்படிங்கிற புத்தியெல்லாம் வருது இல்லை ஏகதேசமா வருது இல்லை அதுக்கு விவேகம்னு பேரு அது லேசாக தோன்றுகிறது முதலில் விவேகம் என்ற சாதனம் வந்தால்தான் பிறகு மற்ற மூன்று சாதனங்களும் உண்டாகும் முதல்ல விவேகம் வந்தால்தே நமக்கு அதுக்கடுத்து பின்னால் வைராக்கியம் சமாதி சட்கம்பத்து மும்மூச்சித்துவம் அப்படிங்கிற மூன்று சாதனங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் கருத்து சரி இந்த விவே ஆத்மா அனாத்மாவை பற்றி லேசாக நம்ம பார்க்கலாம் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று தான் வந்து இருக்கிறது ஜகஜீவபுரம் வந்து இது வந்து பிரம்மம் ஆத்மாவோடு சேர்ந்தது ஜகஜீவபரம் அனாத்மாவோடு சேர்ந்தது ஜகஜீவபரம் ஜகம்னா ஜகத்து உலகம் ஜீவன்ன ஜீவராசிகள் பரம்னா ஈஸ்வராதிகள் இவர்களெல்லாம் அனாத்மாவோடு சேர்ந்தது பிரம்ம ஒன்றுதான் ஆத்மாவோடு சேர்ந்தது ஆத்மாவாக இருக்கிறது அந்த ஆத்மாவானது சத்தாக இருக்கிறது எல்லா காலத்திலும் இருக்கிறது ஜகஜீவபரம் அசத்து ஒருக்கா இருக்கும் ஒருக்கா இருக்காது ஆத்மா வந்து சித்து அறிவு சுரூபம் உணர்வு மயமானது சடமானது சடம்னா அதுக்கு அறிவு கிடையாது ஆத்மா வந்து ஆனந்த வடிவமானது அனாத்மாவானது அதாவது ஜகஜீவபரமானது துக்கமயமானது ஆத்மா வந்து நித்தியமானது எப்பொழுது இருக்கிறது அனாத்மா வந்து அனித்தியமானது அதாவது நாசம் ஆத்மா வந்து நாசம் இல்லாதது அனாத்மா வந்து நாசம் உடையது ஆத்மா வந்து கிரியை இல்லாதது கிரியைன்னு செயல்புரியாது ஆத்மா வந்து பிரம்ம வந்து செயல் புரியாது அது சாட்சி மாத்திரமாக இருக்கும் அதனுடைய சந்நிதில எல்லாம் நடக்கும் அதனால் அது கிரியை இல்லாதது அனாத்மாவாகிய ஜகஜீவ பரம் அனைத்தும் கிரியை உடையது அதெல்லாம் செயல் புரியக்கூடியது அப்படி இப்படிப்பட்ட வேறுபாடுகள்லாம் இருக்கிறது இது இப்படி நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விவேகம்னு பேர் இதை நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம் விவேகத்தை பிரம்மம் ஜெகஜீவபரம் இது சத்து அது அசத்து இது சித்து அது சடம் இது ஆனந்தம் அது துக்கம் இது நித்தியம் அது அனித்தியம் இது கிரியை இல்லாதது இது கிரியை உடையது இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு அன அனாத்மாவுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அதில் நமக்கு சுருக்கமாக கொஞ்சம் பார்த்துருக்குறோம் இதுக்கு விவேகம்னு பேர் இந்த அறிவு வந்துச்சுன்னா நமக்கு விவேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் விவேகம் வைராகியம் ரெண்டாவது சாதனம் அதை நம்ம பார்க்கலாம் வைராகியம் அப்படின்னா பற்ற நிலைன்னு அர்த்தம் வைராக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது டாம் முயற்சிக்கு வைராக்கியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம் பற்றற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு வைராக்கியம்னு பேர் அதாவது இக பரங்களில் வரும் போகங்களின் நிராசை வைராக்கியத்துக்கு வேதாந்தத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது யுகத்திலையும் பரங்கள் பரத்திலையும் வரக்கூடிய போகங்களில் நிராசை இகம்னா என்ன பரம்னா என்னான்னு நம்ம பார்க்கலாம் இகம்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூலோகம் ஈகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது பரம் அப்படின்னா தேவலோகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த லோகத்தில் பூமியில் அனுபவிக்கக்கூடிய போகபோக்கியங்கள் தேவலோகத்தில் சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கக்கூடிய போகபோக்கியங்கள் இந்த ரெண்டுலையும் ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு வைராகியம்னு பேர் இப்ப இகுலோகத்தில் வருகின்ற நம்ம பார்க்குறோம் இகுலோகத்தில் வரக்கூடிய போகங்கள் இருக்கின்றன சப்தம் பரிசம் ரூப ரச கந்தம்னு சொல்றது சப்தம்னா காதுனால கேட்கறது பரிசம்னா தொடு உணர்ச்சி ரூபம்னா கண்ணுனால பார்க்கறது ரசம்னா சுவை எறிகிறது கந்தம்னா வாசனை எறிகிறது இந்த இதுக்கு பஞ்ச விஷயங்கள்னு பேர் இது ஐந்து போகங்கள் சப்தம் வருஷம் ரூபா ரச கந்தம்னு சொல்கிறது இதோடு மட்டுமல்லாமல் மற்ற கழு முதலான போதைப் பொருள்கள் இருக்கின்றன ச கல் சாராயமற்ற அப்படின்னு இந்த மாதிரியான போக போதைப் பொருள்கள் இருக்கின்றன இது யுகலோகத்தில் வரக்கூடிய போகங்கள் இதெல்லாம் அளவற்றது இருக்கின்றன சுருக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கடுத்து பரலோகமாகிய சொருக்கத்தில் வரக்கூடிய போகங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தேவலோகம்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு யாகத்தை பண்ணணும்னா தேவனாக போய் பறக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவ லோகத்தில் சொர்க்கலோகத்தில் அதாவது இந்திர லோகத்தில் எல்லாம் ஒரே அர்த்தந்தேன் இதில் இருக்கக்கூடிய போகபோக்கியங்கள் என்னான்னு கேட்டால் அஸ்தரஸ்திரிகள் அங்கே வந்து மேனகை ஊர்வசி அறம்பை திலோத்துமி முதலான பன்னிரெண்டு ஸ்திரிகள் இருக்கின்றன இருக்கின்றனர் அவர்கள அவ அங்கு உண்டாகக்கூடிய போக போக்கியங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது சொற்குலோகத்தம் அவசர சிறிகள் பனிரெண்டு சிறிகள்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறீனா பெண்கள்னு அர்த்தம் இவைகளனால் போகங்கள் உண்டாகிறது போகபோக்கியத்தை அணைவழிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு கற்பக விருட்சம் அதெல்லாம் அங்கே இருக்குது நமக்கு எது இதெல்லாம் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறலாம் காமதேனு இருக்குது கற்பக விருட்சம் இருக்குது அதுக்கடுத்து நரையெல்லாம் தோன்றாது பாரிஜாத மலர் இருக்குது அது என்ன வாடவே வாடாது பாரிஜாத மலர் அப்புறம் சுறாவானம் அங்கேயும் கல் போன்ற போக பொருள்கள்லாம் இருக்கின்றன இவைகள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய போக போக்கியங்கள் அப்போ தேவலோகத்திலும் இருக்கு இந்த பூலோகத்திலையும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஈகமாகிய இந்த உலகத்திலும் பரலோகமாகிய சொற்கோகத்திலும் வருகின்ற போக போக்கியங்களில் போகபோக்கியமாகிய இன்பங்களை தோஷ திருஷ்டியானால் உச்சாரணை செய்து இவை அனைத்தும் துக்கமயமானவை என்று தெரிந்து கொண்டு வாந்தி ஆசன மூத்த புருஷங்களில் போல வாந்தி ஆசன மூத்திர புருஷங்களில் போல இவைகளெல்லாம் துக்கமயமானது பாந்தி மலம் சிறுநீர் அழுக்கும் அருவறுப்பு அவைகளில் அருவறுப்பு அடைந்து விட்டு விடுவதைப் போலவும் காக்கை மலத்து நடத்த அருவறுப்பு அடைவது போலவும் ஆசையை விட்டு விடுதலே யுக முத்திரார்த்த பரபோக விராகம் இதுதான் வந்து ரெண்டாவது சாதனம் வைராக்கியத்தில் ரெண்டாவது சாதம் யுகலோகம் பரலோகம் ரெண்டு லோகத்தில் இருக்கக்கூடிய போக இதெல்லாம் வாந்தி எடுக்கிறதைப் போலவும் மலம் மூத்திரம் இவைகளுக்கு சமானமானவை என்று இவைகள் இவைய தோச திருஷ்டி பார்க்கறது தோச திருஷ்டினா இதெல்லாம் குற்றம் பார்க்கறது இதுகெல்லாம் வந்து அழியக்கூடியது சணத்துக்கு சணம் மாறக்கூடியது துக்கத்தை கொடுக்கக்கூடியது நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் இந்த போக போக்கியங்கள்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த பரலோகத்தில் பரலோகத்தில் போகபோக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இப்போ புண்ணிய கர்மங்கள் யாகாதி கர்மங்கள் பண்ணுறான் ஐயா அடுத்த ஜென்மத்தில் போய் அனுபவிக்க போகிறார இப்போ புண்ணியம் பண்ணுறாரா அங்கே போய் தேவ அனுபவிக்கிறதுக்கு இங்கே அந்த புண்ணியம் எல்லாம் பண்ணுறதுக்கு பேர் அதுக்கு அதுக்கும் ஆசை இருக்கிறதுனாலதான் இதுகள் அதுவும் துக்கமயமானது இதுவும் துக்கமயமானதுதான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு நிராசையோடு இருக்கிறதுக்குத்தான் நமக்கு வைராக்கியம்னு பேர் இந்த வைராக்கியமும் மூன்று வகையாக சொல்லப்படுகிறது வந்த வைராக்கியம் தீவிர வைராக்கியம் தீவிர தர வைராக்கியம்னு மூன்று வைராக்கியம் இருக்கு மந்த வைராக்கியம் அதாவது மயான வைராக்கியம்னு பேர் பிரசவ வைராக்கியம் போல இருப்பதாகும் மயான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் போல இருக்கிறது இதுக்கு மந்த வைராக்கியம்னு பேர் இப்போ நாட்டில் ஒரு பெரிய செல்வந்தர் அல்லது பெரிய பதவியில் உள்ளவர் இறந்து போனால் அவ்வளவு பெரிய செல்வந்தரே போய்விட்டார் நாம் எம்மாத்திரம் என்று மனதில் வருகின்ற பற்றற்ற நிலை மந்த வைராக்கியமாகும் நாட்டில் அவ்வளவு பெரிய பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரே போயிட்டாரப்பா நம்மள எம்மாத்திரம்னு நினைக்கிறதுக்கு மனசில் வரக்கூடிய பற்றற்ற நிலை மந்த வைராக்கியம் அதுக்கடுத்து குழந்தை பெறும்போது தாயான் அவள் அடைகின்ற துன்பத்தை தாங்க மாட்டாமல் இனி குழந்தையே வேண்டாம் என்று வருகின்ற மனோநிலையும் பின்பு அவள் நிறைய குழந்தைகளை பெற்று எடுப்பதுமான பற்றற்ற நிலையே பிரசவ வைராக்கியமாகும் இது ரெண்டுமே மந்த வைராக்கியம் இது மயான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் ரெண்டுமே வந்து மந்த வைராக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க கொஞ்ச காலத்துக்கு இருக்க அப்புறம் போயிடும் அதனால் இதுக்கு மந்த வைராக்கியம்னு பேர் அப்புறம் தீவிர வைராக்கியம்னு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் இஷ்காமிய புண்ணியம் நம்ம பண்ணதுனால மனைவி மக்கள் பொருள் இவைகள் துக்கத்துக்கு காரணம் என்று வெறுப்புற்று இதுகெல்லாம் துக்கத்துக்கு காரணம்னு இதெல்லாம் வெறுப்பு அடைந்து அவைகளால் உண்டாகும் சுகத்தை உடம்பு இருக்கும் வரை ஆசைப்படாமல் அனு அனுபவிக்காமல் இருப்பது தீவிர வைராக்கியம் இதெல்லாம் மனைவி மக்கள் பொருள்கள்லாம் துக்கமயமானது அதனால் அது வெறுப்பு வந்து அதிலிருந்து வரக்கூடிய சுகத்தை வந்து விரும்பாமல் ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு தீவிர வைராக்கியம்னு பேர் அதுக்கடுத்து தீவிர தர வைராக்கியம்னு ஒன்று இருக்குது அதாவது மிகுந்த நிஷ்காமிய புண்ணியம் முதல்ல கொஞ்சம் போல் புண்ணியம் தீவிர வைராக்கியம் அதிகமான நிஷ்காமிய புண்ணியம்னால இகுலோகத்துலேயும் பரலோகத்துலேயும் பிரம்மலோகம்னு ஒன்று இருக்குது எல்லா லோகத்திலையும் இருந்து கொண்டு இருக்கின்ற போகங்களும் ஜனன மரணமாகிய பிறப்பு இறப்பு என்கிற சுழலாகிய சம்சாரங்களை மேலும் மேலும் தரக்கூடியவைகள் என்று திட்டமாய் அறிந்து வெறுப்புற்று அவைகளில் முழுவதும் ஆசையில்லாமல் உதாசீனமாக விட்டு விடுதல் தீவிரதர வைராக்கியமாகும் இகுலோகம் பரலோகம் பெருமலோகம் சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து பூரா எல்லா லோகத்திலையும் பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது இப்படி மே மேலும் மேலும் நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இவைகள் அனைத்திலையும் ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்குத்தான் தீவிரதர வைராக்கியம்னு பேர் இது ரெண்டாவது சாதனம் தீவிரதர வைராக்கியம் அந்த வைராக்கியம் தீவிர வைராக்கியம் தீவிரதர வைராக்கியம் என்று மூன்று இருக்கின்றன இது வந்து வைராக்கியம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது சாதனம் அதாவது விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத் மும்மூச்சத்துவத்தில் ரெண்டு நம்ம பார்த்துருக்கிறோம் அடுத்த வகுப்பில் சமாதி சர்க்க சம்பத்து மும்மூச்சுத்துவம் அதைகளை நம்ம காணலாம் சாதனம் இருந்தால்தான் நம்ம சாத்தியம் அடைய முடியும் என்ற கருத்து இருப்பதனால் நம்ம சாதனத்தை விரிவாகவும் நமக்கு பார்க்குறோம் சாதனம் வந்துடுச்சுன்னா நமக்கு ஞானம் வந்துடும் அதனால் என்ற சொல்லி அடுத்த வகுப்புல நம்ம மூன்றாவது சாதனத்தை நம்ம பார்க்கலாம் அடியால அருள்மே நீ படிமீது வந்த பரநே கொடிய என்னென்னா இங்கனே வீடழித்த கண்ணா கடைப்பு